قال الله تبارك وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي اولى بالمؤمنين من انفسهم وازواجه امهاتهم وقالوا الارحام بعضهم اولى ببعض في كتاب الله من المؤمنين والمهاجرين الا ان تفعلوا الى اوليائكم معروفا وكان ذلك في الكتاب مسطورا சதக் அல்லாஹும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹூ நல்லே முஸ்லிம் சமுதாயம் பல சோதனைகளையும் துன்பங்களையும் பல வகையான நெருக்கடிகள் அச்சுறுத்தல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலம் இல்லை இந்த நேரத்திலையும் கூட நமக்கு ஆறுதலான விஷயங்கள் மார்க்கரீதியாக ஒரு முஸ்லிம் துன்பத்திற்குள்ளாக நேரத்திலே அவனுக்கு ஆறுதலை சமாதானத்தை தருகின்ற சில விஷயங்கள் வரலாறுகள் திரு குரான் நபி வரலாற்றை நமக்கு நினைவுபடுத்துகிறது நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கும்படியும் திருக்குரான் நமக்கு கட்டளையிடுகிறது குரானுடைய பல்வேறு வசனங்களை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் சொல்லி காட்டுவான் கிதாபி இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வரலாற்றை நினைவு கூறுங்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய நினைவு கூறுங்கள் என்று திருக்குரான் பல வரலாறு எல்லா நபிவார்களுடைய வரலாறுகளிலும் உள்ள படிப்பினைகளை பற்றியும் குரான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அலி இஸ்லாமுடைய அந்த வரலாற்றை சொல்லிவிட்டு அல்லாஹ் இறுதியிலே அந்த வரலாற்றை இப்படி முடித்து காட்டுவான் لقد كان في قصصهم عبره لاولي الالباب இந்த வரலாறிகளில் அறிுள்ள மக்களுக்கு படிப்பினைகள் உண்டு சிந்திக்கிற மக்களுக்கு படிப்பினைகள் உண்டு என்று அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறத்தத்தை அல்லாஹ் முடிப்பான் ஆக அந்த வகையில் நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லா சோதனையான கால கட்டத்திலும் உம்மத்துக்கு வழிகாட்ட கூடிய வரலாறாக நமக்கு பல வகையான அமைதியை தரக்கூடிய ஒரு வரலாறாக இருக்குது அந்த வகையில் தான் இந்த ரபீ அவர் மாதம் நம்முடைய மேலான பெருமானார் அவர்கள் மாதம் நாம் இந்த மாதத்திலே அவர்களுடைய வரலாற்றினுடைய பல்வேறு விஷயங்களை கேள்விப்படுகிறோம் புத்தகங்களிலே வாசிக்கிறோம் பல ஜும்மாக்களிலே அதை பற்றி நாமும் பல விஷயங்களை சொல்லியிருந்தாலுமே கூட அவ்வப்போது பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் நினைவுபடுத்த கடமையப்பட்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நாம் வாழுகிற இந்த காலகட்டம் பெருமானாருடைய வாழ்க்கை நாம் கண்டிப்பாக அறிய வேண்டியதொரு ஒரு காலகட்டத்தில் அமர்க்கிறோம் பொதுவாக நபிமார்களை குரான் கண்ணியப்படுத்துகிறது கண்ணியப்படுத்தும்படி குரான் சொல்கிறது எல்லா நபிமார்களையும் உலகத்திலே அனுப்பப்பட்ட அல்லஹவால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று குரான் சொல்கிறது எல்லா நபிமார்களையும் திருக்குறான் சொல்கிற போது மிக கண்ணியமாகத்தான் எடுத்துரைக்கிறது ஆனால் யூத கிறிஸ்தவ வேதங்களை நீங்கள் பார்த்தால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அதிலயும் நபிமார்களுடைய வரலாறுகள் இருக்கிறது குரானில எந்தெந்த நபிமார்களுடைய வரலாறுகள் உண்டோ அதுவெல்லாம் பைபிளிலும் இருக்கிறது ஆனால் வித்தியாசம் என்ன பைபிளை வாசிக்கிற ஒருவன் இறை நேசிப்பதற்கு பதிலாக இறை வெறுக்க ஆரம்பிப்பான் காரணம் என்ன இறை குறித்து நபிமார்கள் குறித்து அவ்வளவு மோசமான செய்திகள் பைபிளிலே உண்டு மது அறிந்து விட்டு விபச்சாரம்ைபிள் சொல்லுகிறது யார் மீது நூ அலி இஸ்லாம் விட்டு விபச்சாரம் செய்ததாக சொல்லுகிறது பைபிள் பைபிள் அலிசலாம் மது அறிந்துவிட்டு தன்னுடைய மகளோடு தவறான உறவு கொண்டதாக இப்போது இருக்கிற பைபிள் சொல்கிறது ஹைரத் சுலைமான் அலிசலாம் முர்த்தந்தாகிவிட்டார்கள் மதம் மாறிவிட்டார்கள் என்று இப்போது இருக்கிற பைபிள் சொல்லுகிறது ஒருவனுக்கு எந்த இறை தூதர் மீதும் எந்த நபியின் மீதும் அபிமானம் ஏற்படாது அவ்வளவு மோசமான செய்திகள் தான் இருக்கிறது ஆனால் இந்த அத்தனை செய்திகளையும் பொய்யாக்கி நபிமார்கள் மனித புனிதர்கள் இறங்கிய நேரத்தில் அத்தனை நபிமார்களுடைய கண்ணியத்தையும் திருக்குறான் சொல்கிறது இன்னும் சொல்ல போனான் ஒரு முஸ்லீம் உண்மை முஸ்லிமாக எப்போ முடியும் வெறும் குரானை ஏற்றால் மட்டும் ஆக முடியாது பெருமானாரை நபியாக ஏற்றால் மட்டும் ஆக முடியாது ஒரு மனிதன் எப்போ முஸ்லீம் ஆக முடியும் அல்ல அனுப்பப்பட்டையும் உலகத்தில் வந்தார்களோ அத்தனை பேரையும் இருக்க வேண்டும் இதுதான் குரான் நமக்கு கற்றுத்தருகிற பண்பாடு அந்த வகையிலே உயிரினும் மேலான பெருமானார் சொல்லல்லா அலிசல்லம் அவர்களை பற்றியும் குரான் நமக்கு சொல்லுகிறது பெருமானார் மீது நம்முடைய மூன்று கடமைகள் ஒரு கடமை என்ன அவர்களை கடமை என்ன அவர்களை பலப்படுத்துவது மூன்றாவது கடமை என்ன அவர்களை கண்ணியப்படுத்துவது அல்ல மூன்று கடமைகளை சொல்கிறான் நபியை இறை தூதராக ஈமான் கொள்ளுவது பெருமானாருடைய மார்க்கத்தை பலப்படுத்துவது அசுல்சல்லா அலிசன் அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது நபிமார்களை இழிவுபடுத்தக்கூடிய என்னென்ன ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டும் இது குறித்து குரானுடைய வசனங்கள் இருக்குது அசுல்சல்லா அலிசன் அவர்களிடத்துல என்ன ஒழுக்கம் பேணப்படணும் அல்ல சூரத்துல் ஹுஜராத்திலே சொல்வான் பெருமானாருக்கு முன்னால் சப்தமிட்டு பேசக்கூடாது ஒழுக்கம் ஆரம்பிம்கள் இந்த ஆயத்தை பெருமானாருக்கு முன்னால் குரலை உயர்த்தாதீர்கள் என்கிற ஆயத்தை பெருமானார் இறந்த பிறகும் பெருமானார் மரணித்த பிறகும் செயல்படுத்தினார்கள் எப்படி எங்கே பெருமானாருடைய ஹதீசுகள் வாசிக்கப்படுமோ பெருமானாருடைய பொன்மொழிகள் ஏனென்றால் பெருமானாருடைய ஹதீசுகள் வாசிக்கப்படுகிற அந்த இடத்திற்கும் பெருமானாருக்கு என்ன கண்ணியம் உண்டோ அந்த கண்ணியம் உண்டு அகப்புறான் அபிமானர்களுக்கு செய்ய வேண்டிய ஒழுக்கங்களை பற்றி நமக்கு சொல்லி தருகிறது அந்த வகையில பெருமானார் செல்ல அலிசல்லம் அவர்கள் மீது நமக்கு அன்பும் அபிமானமும் ஏற்பட வேண்டும் ஆனால் சகாபாக்களுடைய சரித்திரங்களை எல்லாம் கேள்விப்படுறோம் அவங்க எப்படி நபியை நேசித்தார்கள் பெருமானார் மீது எப்படி ஒரு அன்பு வைத்திருந்தார்கள் நமக்கு கேள்விப்படுறோம் ஆனா இன்றைக்கு நமக்கு அல்லாவுடைய தூதர் மீது ஒரு உண்மையான அன்பு ஒரு உண்மையான பாசம் வர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் பெருமானாருடைய வாழ்க்கையை தெரிஞ்சிருக்கணும் பெருமானாருடைய வரலாறு நாம தெரிந்திருக்கணும் சகாபாக்கள் பெருமானாருடைய காலத்திலே வாழ்ந்தார்கள் அல்லாவுடைய தூதரை நேசித்தார்கள் இன்றைக்கு நாம் அல்லாவுடைய தூதர் மீது நேசம் வர வேண்டுமானால் அந்த இறை தூதருடைய வாழ்க்கை அவருடைய வரலாறு நாம படிக்க வேண்டும் கணேசத்திற்குரியவர்களே அந்த வகையில ரசூல் சல்லா அலிஸ்லாம்களுடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்திருக்க வேண்டிய வாழ்க்கை பெருமானாருடைய புத்தகத்தை படிக்கிற யாருமே நிச்சயமாக அளாமல் இருக்க முடியாது பெயர் வந்து விட்டால் அவருடைய கண்கள் எல்லாம் குளமாகிவிடும் அந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் மீதான அன்பு இருந்தது ரசூல் சலா அலிஸ்லாவுடைய வாழ்க்கைய படிக்கிற அத்தனை பேரும் அழுதுதான் ஆக வேண்டும் வரலாற்றிலே எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது பெருமான வரலாற்றை படித்தவர்கள் அழுது கொண்டுதான் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தார் பெரியாருடைய கொள்கையில ஈர்க்கப்பட்டவர் அவர் பின்னாலே முஸ்லீமானார் அண்மையிலே மௌத்தானார் அப்துல்லா என்று பெயரையும் ஆற்றிக்கொண்டார் அவர் இஸ்லாமான நேரத்திலே சொன்ன ஒன்று அவர் முதன் வாசித்த புத்தகம் முதலாவதாக படித்த புத்தகம் மக்காவை நோக்கி என்கிற ஒரு நூல் இந்த மக்காவை நோக்கி என்கிற நூலை படித்த போது அதன் ஒருசில சில என்னை அறியாமல் நான் அழுது விட்டேன் அது யாருடைய வரலாறு பெருமானாருடைய வரலாறு அதுவரை இஸ்லாத்தை ஏற்காத ஒருவர் இஸ்லாத்தை பற்றி முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருவர் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு வரலாற்றை படிக்கிறார் பெருமானாருடைய சரித்திரத்தை படிக்கிறார் படிக்கிற போது அவராலும் அழாமல் இருக்க முடியவில்லை வாழ்க்கையினுடைய சிறப்பு அம்சம் பெருமானாருடைய வாழ்க்கையை படிக்கின்ற யாரும் அழாமல் இருக்க முடியாது மான்கம் என்கிற ஒரு போராளி இருந்தார் கருப்பின மக்களுக்காக அமெரிக்காவிலே போராடியவர் அவர் இசுநாத்த ஏற்றது எப்படி ஏற்றார் பெருமானாருடைய வாழ்க்கையை தான் படித்து பார்த்தார் யாரும் அவருக்கு இஸ்நாத்த சொல்லல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யாரும் அவருக்கு வாழ்க்கையை படிக்கிற யாராக இருந்தாலும் அவர் நபி மீது அபிமானம் அவருக்கு ஏற்படும் அல்லாவுடைய தூதருடைய மார்க்கத்தை அவர் ஏற்கத்தான் செய்வார் இன்றைக்கு முஸ்லிம்கள் நாம் செய்ய வேண்டிய கடமைகள்ல அதுவும் ஒன்று நமூ நம்முடைய நாடு எந்த திசையில பயணிக்கிறது என்பதை ஒரு ஆபத்தான ஒரு திசையிலும் நேசிக்க வேண்டும் அல்லா இந்த ஆயத்திலே ஆரம்பமாக நான் ஓதிய வசனத்திலே அல்லா குறிப்பிடுவது போலி அவுலாபின் பெருமாநா செல்லிஸ் அவர்கள் அவர்களது உயிரை விட மேலானவர்கள் நமக்கு நம்முடைய உயிரை விட பெருமானார் தான் மேலானவர்கள் பெருமானாருடைய மார்க்கம் பெருமானாருடைய தீன் அதுதான் அவர்களது உயிரை விட மேலானது என்று எல்லா திருமறையிலே நமக்கு சொல்லி காண்பிக்கிறான் கண்ணியத்திற்குரிய சகாபா பெருமக்கள் நபி இருந்த போதும் சரி பெருமானாருடைய காலத்துக்கு பிறகும் சரி எல்லா விஷயத்திலும் அவர்களுடைய அளவுகோல் பெருமானாருடைய விருப்பம் எது அதற்கு சஹாபாக்கள் முன்னுரிமை கொடுப்பாங்க அதுல துமருவனுடைய ஆட்சி காலம் உமர் ரீலான் அவனுடைய ஆட்சி காலத்துல முஸ்லிம்களுடைய ஏற்ப தேவைகளுக்கு ஏற்ப மாதம் ஒரு தொகைய நிதியாக கொடுப்பாங்க ஒரு சந்தர்ப்பத்திலே அதுல துமர் ரீல்லான் அவர்கள் தம்முடைய மகன் இபின் அமர் அவரையும் கூப்பிடுறாங்க இன்னொரு சஹாபியார் உசாமத் அவரையும் அழைக்கிறாங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உதவி தொகை கொடுக்கிறாங்க வெறும் ஐநூறு ரூபாய் அதிகமாக கொடுக்கிறாங்க உடனிருந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க இடத்துல உங்களுடைய சொந்த மகனுக்கு வெறும் மூவாயிரம் ரூபாய் கொடுக்கிறீர்கள் ஆனால் உசாமா வயதுல சின்னவர் வயதுல சின்னவரு தான் அவருக்கு மூவாயிரத்தி ஐநூறு அல்லாவுடைய என்னுடைய பிரியம் என்னுடைய மகனை விட பெருமா நாரிடத்திலே உசாமா தான் பிரியத்திற்குரியவர் என் மகனை விட பெருமானாரிடத்திலே பிரியத்திற்குரியவர் யார் இதோ இந்த உசாமத்து முனுசெய் உசாமா சின்ன பையனாக இருக்கும் போது பெருமானாருடைய பேரரான ஹசரத் ஹசன் அன்னை ஃபாத்திமாவுடைய மகன் ஹசன் ஹசனும் சின்ன குழந்தையாக இருந்தாங்க ஒவ்வொரு வைத்துக் கொண்டு அல்லாட்ட துவா செய்வாங்க நீ நேசிக்க வேண்டும் இவர்களை நான் நேசிக்கிறேன் இந்த ரெண்டு குழந்தைகளை நான் நேசிக்கிறேன் ஆஹ உசாமா யாருன்னு சொன்னா பெருமானாருக்கு பிரியமானவர் எனவேதான் என்னுடைய மகனை விட யாருக்கு நவி ரொம்ப பிரியமோ அவருக்கு நான் கூடுதலாக கொடுக்கிறேன் ஒரு முஸ்லிம் எல்லா விஷயத்திலும் அல்லாஹுடைய தூதருடைய பிரியம் எது இதை தெரிந்து முன்னுரிமை கொடுத்தால் இன்றைக்கு முஸ்லிம்கள் நாம கண்ணியத்தோடு உலகத்துல வாழ முடியும் இதற்கு உமர் ரத்தியலான் அவர்கள் செய்தார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே சகாபாக்கல்ல கேள்விப்படுறோம் இந்த சம்பவத்தை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம் பெருமானாருடைய பிரியம் அவனுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு இருந்தது நாம ஹதீசுகள் பல கேள்விப்பட்டாலுமே கூட நிஜத்துல நம்முடைய வாழ்க்கையில வரல நமக்கு தெரிந்த சம்பவம் போர்ல ஒரு பெண்ணுடைய தந்தை ஒரு பெண்ணுடைய மகன் ஒரு பெண்ணுடைய கணவன் சகோதரன் நாலு பேரும் கொல்லப்பட்டாங்க ஒரு பெண்ணுக்கு துணையாக இருப்பது யாரு கணவன் இருக்கணும் அல்லது மகன் இருக்கணும் அல்லது தந்தை அல்லது சகோதரன் இந்த நாலு பேருமே கொல்லப்படுறாங்க ஆனால் அந்த பெண்மணி அவர்கள் தம்முடைய குடும்பத்தில் உள்ள இந்த நாலு கொல்லப்பட்ட செய்தியை கேட்ட கூட ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க அல்லாவுடைய தூதர் எங்க இருக்கிறாங்க காட்டுங்க பெருமானார் எங்க இருக்கிறாங்க காட்டுங்க உங்களுடைய முகத்தை பார்த்த பிறகு என்ன சோதனை வரட்டும் கணவன் இறந்து போகட்டும் தந்தை இறந்து போகட்டும் சகோதரன் மகன் இறந்து போகட்டும் உங்களை பார்த்த பிறகு அத்தனை துன்பங்களும் லேசானது இதான் அந்த பெண்மணிகளுக்கும் கூட அவனுடைய உள்ளத்திலே பதிந்திருந்த ஆழமான மஹபத் ஆழமான பிரியம் சௌஹான் நதிதான் பெருமானாருக்கு ஹிதமஸ் செய்யக்கூடிய ஒரு தோழர் நபி சொல்லாஸ் அவங்களுக்கு அடிக்கடி பணிமுடைய செய்வாங்க ஒரு அவர்கள் திடீர் ரெண்டு பெருமானார பாக்க வர்றாங்க சந்திக்க வர்றாங்க அவருடைய முகம் கொஞ்சம் கலங்கி போய் இருக்கிறது சௌமானுடைய முகம் வாடி போய் இருக்கிறது பெருமானார் கேட்பாங்க என்ன சௌமான அவர்களை எப்போதும் உள்ள ஏன் வாடிப்பை வர்றீங்கன்னு சொல்லி சௌபான்நதி தான் சொல்வார்கள் சில நேரங்கள்ல உங்களுடைய ஞாபகம் வந்துவிட்டால் உங்களை சந்திக்காமல் எனக்கு இருப்பு உங்களை சந்திக்காம என்னால் இருக்க முடியறது இல்லை சில நேரங்கள்ல எனக்கு இப்படியும் கவலை வருகிறது நாளை சொர்க்கத்திலே உங்களை பார்க்காமல் என்ன இன்பம் இருக்கு வருகிறது சொர்க்கத்தினுடைய இன்பங்களை விட அவர்களுக்கு நாளை சொர்க்கத்திலே உங்களை பார்க்க முடியாதோ என்கிற வாட்டுகிறது சொன்னாங்க கண்ணியத்திற்குரியவர்களே மனிதர்கள் மட்டுமல்ல பெருமானார் வள பெருமானாருக்கு அவர்கள் பயன்படுத்திய கால்நடைகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பெருமானாருடைய ஒரு ஒட்டகம் இருந்தது அந்த ஒட்டகத்திற்கு அதாவது என்பதாக சொல்லுவாங்க பெருமானாருடைய ஒட்டகம் அந்த ஒட்டகத்துக்கும் பேர் இருந்துச்சு பெருமானார் ஹெஜ்ரஸ் வந்த ஒட்டகம் அதுதான் அவர்கள் மக்கா வெற்றியின் போது அந்த ஒட்டகத்துலதான் சவாரி செஞ்சு வந்தாங்க பெருமானார் இறந்த பிறகு அந்த கஸ்வா ஒட்டகம் சாப்பிடவே இல்லை கஸ்வா ஒட்டகம் என்னன்னு சாப்பிடலை சாப்பிடாமல் அந்த ஒட்டகம் பசியோடு தான் இறந்தது இது வரலாற்று உண்மையான செய்தி ஒரு கற்பனை செய்தி அல்ல ஒரு ஒட்டகத்திற்கு கூட அல்லாவுடைய தூதருடைய அந்த பிரியத்தை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது அவர்கள் இறந்த பிறகு அது எதையுமே சாப்பிட மறுத்துவிட்டது கவலையினால் அந்த ஒட்டகம் சாப்பிடாமல் இறந்தது இது வரலாறு சொல்கிற உண்மை அது பெருமான் சல்லா அலிசன் அவர்கள் ஒரு கோவிலுக்கு கழுதை வைத்திருந்தார்கள் அந்த கழுதை அலிஸ்லாம் அவர்கள் இறந்த பிறகு பெருமானாருடைய துக்கம் அழுது கண் குருடாகி ஒரு கிணற்றில விழுந்து இறந்தது பெருமானாரோடு அந்த ஒட்டகங்களும் பிராணிகளும் அல்லாவுடைய தூதர் மீது வைத்திருந்த அந்த அன்பு இது இன்னும் சொல்ல போனால் நாம் கேள்விப்பட்ட சம்பவம் பெருமானார் அவர்கள் இந்த மெம்பர் இப்போது நாம் பிரசங்கம் செய்கிறோமே இந்த மெம்பர் ஆரம்பத்தில் மசூது நப கிடையாது ஆரம்பத்தில் பெருமானார் சிலதாலை மக்களுக்கு பிரசங்கம் செய்வாங்க பிறகுதான் பெருமானாருக்கு மெம்பர் செய்யப்பட்டது இந்த மெம்பர் செஞ்சு கொண்டு வந்து வச்சதுமே எந்த தூண் மீது நவி சாய்ந்து கொண்டு நிற்பார்களோ அந்த தூண் அல ஆரம்பித்து விட்டது சஹாபாக்கள் சொல்லுவாங்க அந்த தூணுடைய சினுங்கள் முனகல் சத்தம் ஒரு குழந்தையினுடைய முனகல் சத்தத்தை போன்று நாங்கள் கேட்டோம் ஒரு குழந்தை அழுதா எப்படி இருக்கும் அது ஒரு பெரிச்ச மரத்து அழுகிறது பெருமனார் அவர்கள் அந்த மரத்துக்கு அருகிலே வந்து ஒரு தாய் குழந்தையை அணைக்கிற மாதிரி அணைச்சாங்க அப்ப அதனுடைய அந்த அழுகல் சத்தம் நின்னுடுச்சு அப்ப பெருமானார் ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் இந்த தூணை அணைத்திருக்காவிட்டால் இது கியாமத்தினால் வரை அழுது கொண்டேதான் நீங்க கேட்டுக்கிட்டே தான் நான் இதை அணைத்திருக்காவிட்டால் கியாமத்தினால் வரை அதை அழுது கொண்டிருந்திருக்கும் நீங்களும் அதை கேட்டு கொண்டுதான் இருப்பீர்கள் இந்த ஹதீச அறிவிக்கிற சந்தர்ப்பத்தில் எல்லாம் இமாம் ஹசன் பசுரி அழுதுருவாங்க ஹசன் பசுரி ஒரு பெரிய தாவி முஸ்லிம்களே உங்களுக்கு அழுதுறது அல்லாவுடைய தூதரை நீங்களும் நேசியுங்கள் என்பதாக இமாம் ஹசன் பசரி ரஹமத்துலா அலை சொல்வார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாவுடைய தூதரை நம்முடைய உயிரனும் மேலாக நாம் நேசிக்க வேண்டும் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன பெருமானார் மீது நாம் கொல்ல வேண்டிய இந்த அன்பின் அடையாளமாக அன்பின் வெளிப்பாடாக இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன ரசுல்சல்லா அலிசன் அவர்களுடைய அடையாளங்களாக இன்றைக்கு எதுவுமே நம்மிடத்துல கிடையாது பெருமானாருடைய அடையாளமாக இருப்பது அவர்களுடைய வழிமுறைகள் பெருமானாருடைய வாழ்க்கை நம்மிடத்தில் வாழ்க்கை பெருமானாருடைய அடக்கமான வாழ்க்கை பெருமானாருடைய அந்த பணிவான வாழ்க்கை இதை நாம் இன்றைக்கு கடைபிடிக்க வேண்டும் ரசூல் செல்லதா ஆலீசன் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய சொல்லாலோ அவர்களுடைய செயல்பாடுகளாலோ அவர்களது நடை உடைகளோ ஒரு பெருமை வெளிப்பட்டது கிடையாது எல்லா நபிமார்களை விட சிறந்தவர்களாக இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் மற்ற நபிமார்களை விட தான் உயர்ந்தவன் என்று சொல்லவே மாட்டான் உயர்ந்தவன் சொல்ல மாட்டாங்க ஒரு முறை ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு த தோழருக்கும் ஒரு விவாதம் முஸ்லிம் சொல்றாரு அப்போ அந்த சஹாபி சொல்றாங்க நபிமார்கள் நீங்கள் சிறந்தவர் என்று நான் சொல்கிறேன் ஆனால் இவர் மூசா அலை சிறந்தவர் என்று சொல்கிறார் வருமானார் சொன்னார்கள் அந்த நேரத்தில் கூட அடக்கமாக அவங்க நினைத்திருந்தால் நாளை மறுமையில கபரில் இருந்து முதன் முதலாக நான் தான் எழுப்பப்படுவேன் முதல்ல மன்னரையில் இருந்து எழுப்பப்படுவது நான் ஆனால் எனக்கு முன்னால் மூசாலை அல்லாவுடைய அரசை நிற்பாங்க முதல்ல நான் தான் எழுப்பப்படுவேன் எனக்கு முன்னாள் மூசா அலிஸ்லாம் அல்லாவுடைய போல சாப்பிட விரும்புகிறேன் ஒரு சாதாரண ஒரு அடிமை எப்படி சாப்பிடுவானோ அது போல நான் சாப்பிட விரும்புகிறேன் இதான் உடைய வாழ்க்கை ஒரு அடிமை சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறது பெருமனார் செல்லா அலிசன் அவர்கள் தேவை செய்வார்கள்த்தவங்கக வேலை சொல்ற பழக்கம் கிடையாது தன்னுடைய வேலை தானே செய்வாங்க பெருமானாருடைய செருப்பு கிழிந்து விட்டால் அது அவங்க தப்பாங்க அவங்களுடைய ஆடை கிழிந்து விட்டால் அவர்களே அதை தைத்துக் கொள்வார்கள் இது எல்லாம் வாழ்க்கையில் இருந்து அடக்கம் அந்த பணிவு இன்றைய முஸ்லிம்கள் ஆகிய நம்மிடத்தில இந்த அஹ்லாத்தல் இந்த குணங்கள் வர வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே அதே போலதான் பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற அன்பனுடைய அடையாளங்கள்ல ஒன்று பெருமானாருடைய தீன் பெருமானாருடைய மார்க்கத்தை எல்லா மக்களுக்கும் சொல்வது காரணம் என்ன நம்முடைய இந்த தீனை யார்கிட்ட சொன்னாலும் அவன் மறுக்க முடியாது ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களிலும் வேறுபாடுகள் இருக்கிறது எல்லா மதங்களிலுமே தீண்டாமை என்பது இருக்கிறது நம்முடைய நாட்டில் இருக்கிற இந்து மதத்தை எடுத்துக்கொள்வோம் இந்து மதத்தினுடைய தீண்டாமை பத்தி மணிக்கணக்கில் பேசலாம் இந்து மதம் என்பது பிறப்பால் தீண்டாமையை போதிக்குது பிறக்கும் மனிதன் நாலு ஜாதியாக நாலு வர்க்கமாக பிறக்கிறான் இது பிறப்பில் உள்ள தீண்டாமை பெயரில் கூட தீண்டாம இருக்கிறது இந்து மதத்திலே இந்தந்த பெயர்களை இவன் வைக்கணும் இந்த ஜாதிக்காரன் தான் வைக்கணும் என்ன பெயர்ல தீண்ட அமை தொழிலில் தீண்டாமை இந்த தொழிலை செய்யணும் இந்த தொழிலை தீண்டாமை இந்து மதம் அதே போல இவத கிறிஸ்தவ மதங்களை எடுத்துக்கொண்டால் அங்கேயும் தீண்டாமை இருக்கிறது ரசூல் சுல்லா அலிஸ்ல அவர்கள் தம்முடைய போதனைகளால் மட்டுமல்ல தம்முடைய வாழ்க்கையிலும் செயல்முறைப்படுத்தி காட்டி இந்த தீண்டாமை ஒழித்தார்கள் நாம் இந்த நாட்டிலே சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற சமத்துவத்தை எல்லா மக்களுக்கும் அண்மை காலங்களில் சில நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் முஸ்லிம்கள் மத மாற்றம் செய்யப்படுவதாக அது உண்மையோ பொய்யோ என்பது நமக்கு தெரியாது அதுல என்ன நடந்திருக்கிறது என்பதும் நமக்கு தெரியாது ஆனால் உண்மை என்ன ஒரு இஸ்லாமியன் மதம் மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது மற்ற மதத்தில் உள்ளவர்களை இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை சொல்லி நம்முடைய மார்க்கத்தினுடைய தனித்தன்மைகளை சொல்லி இஸ்லாத்தின் பக்கமாக வேண்டிய நாம் இருக்கிறோம் அதை நாம் இக்காலத்திலே செய்ய வேண்டும் மூன்றாவது சகோதரர்களே பெருமானார் மீது நாம் கொண்டிருக்கிற அன்பின் அடையாளமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களிலும் பெருமானாருடைய சுண்ணத்துக்களை மதிப்பது பெருமானாருடைய சுண்ணத்துக்களை பேணுவது நாம் இன்றைக்கு ஒரு ஜனாதா வருகிறது என்று சொன்னால் ஒரு வீட்டிலே ஒருவர் இறக்கிறார் என்று சொன்னால் அந்த விஷயத்துல கூட மார்க்கத்திற்கு மாற்றமான சுண்ணத்திற்கு மாற்றமான பல விஷயங்களை நம்ம செய்யறோம் ஒரு திருமணம் எடுத்துக்கொண்டா அங்க சுண்ணத்திற்கு மாற்றமான விஷயங்கள் ஒரு வீடு குடி போகிறோம் சொன்னா அங்கே சுண்ணத்திற்கு மாற்றமான விஷயங்கள் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையுமே இன்றைக்கு சுண்ணத்துகள் புறக்கணிக்கப்படும் இந்த மார்க்கத்தை பத்தி இப்படி சொன்னாங்க இந்த மார்க்கம் இருக்கிறது இஸ்லாம் இருக்கிறது அது ஆரம்பத்திலே தோன்றக்கூடிய நேரத்தில் சொற்ப நபர்களை கொண்டுதான் ஆரம்பிச்சது ஆரம்பத்தில் இஸ்லாத்தை பின்பற்றியவர்கள் ஆயிரக்கணக்கில் கிடையாது ரொம்ப சொற்பமான மக்கள் ஒரு காலம் வரும் காலகட்டமும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் வெளியே போய் கொண்டிருக்கிற ஒரு காலம் எனவே கணியத்திற்குரியவர்களே பெருமானார் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பு நடை அடையாளம் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் ரசூல் சுல்தா ஆலிஸ்லாவுடைய சுண்ணத்தை பின்பற்றுவது பெருமானாருடைய வாழ்க்கையை பின்பற்றுவது இதை கொண்டுதான் நாம வந்து கண்ணியத்தை பெற முடியும் முஸ்லிம்கள் இன்றைக்கு ரசூல் சுல்தா ஆலிஸ்லாவுடைய சுண்ணத்துக்களை புறக்கணிக்கிற காரணத்தினால உலகளாவிய விதத்திலே சோதனைக்குள்ளாக்கப்படுகிறோம் எனவே சுனத்துக்களை தோற்றத்தை உடைகள் சாப்பிடுகிற முறைகள் நம்முடைய வீட்டு விவகாரங்கள் அனைத்து விஷயங்களிலும் சுண்ணத்தை பின்பற்றுவது இதுதான் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கு அடையாளமான ஒரு விஷயம் இறுதியாக சகோதரிகளே பிரசுல் சிறதாளிசன் அவர்கள் இருபத்தி மூணு வருடங்கள் நபியாக மக்களுக்கு போதனை செய்தார்கள் அந்த இருபத்தி மூணு வருடத்திலும் பெருமானார் சிலதாலிசன் அவர்கள் மக்களுடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வைத்த ஒரு விஷயம் என்ன ஏழைகளை மதிப்பது ஏழைகள் மீது கருணை காட்டுவது அன்னை ஆயிஷா தானுகா ஒரு முறை பெருமாநாட்ட கேட்டாங்க வேற சொல்றதா நாளை சொர்க்கத்திலே நாளை மறுமையிலே உங்களை நாங்கள் எங்கு தேடுவதுன்னு கேட்டாங்க மருமையில் நாங்க உங்களை எந்த இடத்துல தேடுறது பெருமானார் சொன்னார்கள் பலவீனமான மக்கள் ஏழைகள் எங்க இருப்பார்களோ அங்க என்ன தேடுங்க ஏழைகளோடு தான் நான் இருப்பேன் பெருமனார் செல்லிசன் அவர்கள் துவா செஞ்சாங்க ஏழையாக என்னை வாழ செய் ஏழையாக மரணிக்கச் செய் ஏழைகளோடு நாளை எழுப்பு என்பதாக சொன்னாங்க அவர்களுக்கு தொடர்பானது இது பெருமான் செல்லல்லாசன் அவர்கள் அவங்க வாழ்ந்த இருபத்தி மூணு அந்த ஆண்டுகால வாழ்க்கையில ஏழைகளை நேசித்தாங்க ஏழைகளோடு வாழ்ந்து ஏழைகளோடு மரணித்தாங்க இன்றைய முஸ்லிம்கள் ஆகிய இந்த தன்மை நம்முடைய வாழ்க்கையில வரணும் சமூகத்துல ரொம்ப தாழ்ந்த நிலையில் உள்ள மக்கள் ஏழ்மை உள்ள மக்கள் அவர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க ஒரு திருமணமா இருந்தா கூட இன்னைக்கு நாம விஐபி சாப்பாடுன்னு தனியாக போடுறோம் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசன் அவர்கள் சொல்லுவார்கள் விருந்துகள்ல ஆக கெட்ட விருந்து எந்த விருந்தில செல்வந்தர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அதுதான் கெட்ட விருந்து என்ன பெறுமான சொன்னாங்க நாம் திருமணங்கள்ல கூட இந்த மாற்றா்களுடைய கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டு ஏழைகளை புறக்கணிக்கிற ஒரு விருந்துன்னு சொல்லி போடுறோம் பெருமான நாம் நிராகரித்து படித்துருமானாருடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் பெருமானாருடைய சுண்ணத்துக்களை பேணக்கூடிய அவருடைய வாழ்க்கையை பேணக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் இந்த நெருக்கடியான காலத்துல எல்லா மக்களுக்கும் பெருமான வாழ்க்கையை சொல்லக்கூடிய புத்தகங்களை அன்பளிப்பாக கொடுங்க நம்ம பல சொல்லி இருப்பது உண்டு கிறிஸ்தவர்கள் மிஷினரிகளை கொண்டு எவ்வளவு சேவைகள் செய்யறாங்க மருத்துவ சேவைகள் கல்வி சேவைகள் மத சேவைகள் இந்த மூன்று சேவைகளை கிறிஸ்துவம் செய்யுது ஒரு பெரிய பொருளாதாரத்தை அவர்கள் இதற்காக செலவு செய்து பைபிளை இலவசமாக கொடுக்கிறாங்க பல்வேறு மத பிரசுரங்களை இலவசமாக செய்யறாங்க முஸ்லிம்களாக காலகட்டத்தில் பெருமானால் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை வரலாறுகளை சின்ன புத்தகங்களாக துண்டு பிரசுரங்களாக அடித்து எல்லா மக்களுக்கும் தாவா செய்ய வேண்டிய எல்லா மக்களுக்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு காலம் இது பாருங்க இன்றைக்கு இணையதளங்கள் மூலமாக பிரச்சாரங்கள் உலகம் முழுவதும் நடக்குது தலங்கள் மூலமாக கிறிஸ்தவ மதத்தினுடைய பிரச்சாரம் நடக்குது உலகத்துல உள்ள எல்லா அசத்திய சக்திகளும் இணையதளங்கள் மூலமாக பிரச்சாரங்கள் செய்கிறது ஆனால் கைசேதம் என்ன முஸ்லிம் சமூகம் மட்டும்தான் உலகத்துல இவ்வளவு பெரிய தொகையில இருந்தும் கூட நாம இணையதளங்கள்ல இஸ்லாத்தை பத்தி பிரச்சாரம் செய்யறது மட்டுமல்ல இஸ்லாத்தை பத்தி பிரச்சாரம் செய்யறது கிடையாது சொல்ல போனால் இணையதளங்கள்ல கூட சண்டை போடக்கூடிய ஒரே சமுதாயம் யாருன்னா முஸ்லிம்கள் தான் இணையதளங்கள்ல போனீங்கன்னு சொன்னா கருத்து வேறுபாடுகள் உள்ள நமக்கு இடையே உள்ள சில சின்ன சின்ன பிரச்சனைகள் அதை வைத்துக் விவாதங்கள் அதை வைத்துக் பல சர்ச்சைகள் பாருங்க நம்முடைய சமூகம் எவ்வளவு கேவலமா இருக்குது நம்ம கொல்லப்பட்டி ஊர்ல எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது சொல்லத்தகந்த எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது ஆனால் சில வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள் ஊர்ல நடக்கிற மோசமான விஷயத்தை மட்டும் போடுறான் பல்லப்பட்டி அசிங்கம் என்று சொல்லி இதுவா நம்முடைய பண்பாடு இதுவா நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய மார்க்கம் குறைகளை மறைக்க சொல்கிற மார்க்கணும் நிறைகளை எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு மனிதன்கிட்ட உள்ள நல்ல விஷயத்தை சொல்லணும் ஒரு மனிதனுடைய குறைகளை மறைக்க வேண்டும் விஷயங்கள் எல்லாம் விஷயங்களோ சொல்லக்கூடாத விஷயங்களோ அதுவெல்லாம் இணையதளங்கள்ல புறப்படுது சில மாணவிகள் தவறிவிட்டதாக ஒரு செய்திகள் வந்தது அந்த நேரத்திலே பார்த்தோமே ஆனால் வாட்ஸ்அப்லயும் சரி இணையதளங்கள் மூலமாக பேஸ்புக்ல பார்த்தோம்னு சொன்னா மிக மோசமான செய்திகள் எல்லாம் இடம்பெற்றதை நாம் பார்த்தோம் ஆக இன்றைக்கு உலகத்திலே மற்ற சமூகங்கள் எல்லாம் தாம் சார்ந்த கோட்பாடுகளை பரப்புவதில் தாம் சார்ந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைப்பதில் ஈடுபட்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய சமூகம் மட்டும்தான் அசிங்கமான விஷயங்களை நாம செய்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த இணையதளங்கள் இந்த காலத்தினுடைய அற்புதமான மீடியாக்கள் அற்புதமான தொலை தொடர்பு சாதனங்கள் இவைகள் மூலமாக பெருமானாருடைய வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம் உடைய வாழ்க்கை தொடர்பான புத்தகங்களை கொடுங்க ஒரு காலகட்டத்தில இருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தினுடைய தவறுகளை மன்னித்து பெருமானாருடைய வாழ்க்கையை படித்து ரசுல் செல்லதா ஆலிஸ்லவனுடைய வாழ்க்கையை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய போதகர்களாக பெருமானாருடைய சுண்ணத்துக்களை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்ல நம்ம எல்லோரையும் ஆக்கியல்வானாக